4 பெயர் ஏழு இந்த நிறுவனத்தின் ஜெனல் மேனேஜர் பிரியா அழகிலும் உருவத்திலும் மற்ற எல்லா விஷயங்களிலும் அம்சமாக இருப்பாள் தனி பெண்ணாக இருந்து ஒரு நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜராக இந்த சிறிய வயதில் ஆவது சாதாரண விஷயம் அல்ல அவரிடம் அவ்வளவு கடின உழைப்பு இருந்தது கம்பெனியில் இருக்கும் ஒவ்வொருவரின் மனதும் கொதித்துக் கொண்டிருந்தது எதற்காக எங்களின் அரை நாள் சம்பளம் நீக்கப்பட வேண்டும் எங்களுக்கு நீக்கினால் ஹரிஷிற்கும் நீக்கப்பட வேண்டாமா அவனுக்கு மட்டும் என்ன தனிவிலக்கு அவன் ஆபீஸிற்கு வந்ததே இப்போதுதான் அவன் வேலையை கூட ஆரம்பிக்கவில்லை அவனைவிட நாங்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை என்றெல்லாம் ஒவ்வொருவர் மனதிலும் பல்வேறு எண்ணங்கள் இருக்க அதை வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில் அனைவரும் இருந்தனர் ஏனென்றால் பிரியா ஜெனரல் மேனேஜர் இதைப்பற்றி அவளிடம் பேச போனாலே வேலையிலேயே கை விடுவாள் எல்லா வேலையிலும் செயல்படுவாள் அவளின் வேகம் கம்பெனியை பன்மடங்கு வளர செய்திருக்கிறது பிரியாவிடம் திட்டு வாங்கியதற்கு பிறகு அனைவரும் தலை குடிந்தேன் பிரியா அனைவரையும் வேடிக்கை பார்க்க கடைசியாக அவள் பார்வை ஹரிஷின் மேல் விழுந்தது ஹரிஷை பிரியா சில நாட்களாக நன்றாக கவனித்து வருகிறாள் ஹரிஷின் மேல் கம்பெனியில் அனைவரும் கோபத்தில் இருந்தாலும் பிரியாவிற்கு ஹரிஷின் மேல் எப்போதும் ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு ஏனென்றால் ஹரிஷ் தன்னைப் போலவே கடின உழைப்பாளி என்ற எண்ணம் ஹரீஷ் காலையில் ஐ டி கம்பெனியிலும் இரவில் டெலிவரி வேலையை செய்வதும் அவனுடைய திறமையையும் உழைப்பையும் காட்டுகிறது இப்படிப்பட்டவன் கம்பெனியின் முன்னேற்றத்திற்கு நன்றாக உழைப்பான் ஹரிஷை போன்றவர்களாலேயே கம்பெனி அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது என்ற பிரியாவிற்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு பிரியா ஹரிஷை பார்த்து ஹரீஷ் என்னோட கேபினுக்கு வாங்க மற்ற எல்லாரும் அவங்க வேலையை கம்மி பண்ணலாம் என்று சொல்லி பிரியா அவள் கேபினை நோக்கி நடந்தாள் அனைவரும் திடுதிப்பென பதறி அவர்களின் கேபினுக்கு சென்று அவரவர் வேலையை தொடர்ந்தனர் ஹரிஷ் அவன் எடுத்து வைத்துக் பொருட்களை அப்படியே வைத்துவிட்டு நோக்கி நடந்தான் ஹரிஷ் போகும்போது அனைவரும் அவனையே வியப்பாக பார்த்துக் கொண்டிருந்தனர் ஹரிஷ் பிரியாவின் கேபினுக்குள் போக பிரியா அவள் இருக்கையில் அமர்ந்திருக்க ஹரிஷை பார்த்ததும் எதிரில் உள்ள இருக்கையில் அமரும்படி செய்கை செய்தாள் பின் ஹரிஷிற்கு பக்கத்தில் இருக்கும் கோப்பையில் கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை ஊற்றினாள் ஹரிஷ் அதை கையில் எடுத்து குடித்தான் தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கும் போது பிரியா அவனிடம் என்ன வேலையை பண்ண போறீங்களா என்று கேட்டாள் ஹரீஷ் அவன் பொருட்களை எடுத்து வைத்துக் பார்த்ததை வைத்து யூகமாக கேட்டாள் ஹரீஷ் ஆமாம் என்று தலையசைத்தான் ஆபீஸ்ல எல்லாரும் பேசினத நான் கேட்டுட்டு தான் ஹரிஷ் நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கர் உங்களை மாதிரி ஆளுங்க இந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க அவங்களோட சுயநலமான வாழ்க்கையை வாழ்றாங்க அதனால இவங்களுக்காக நீங்கள் உங்க வேலையை விடுறது எனக்கு உடன்பாடு இல்லை என்று பிரியா சொல்ல அவள் பேசியது சற்றே ஆச்சரியத்தை தந்தாலும் பெரிதாக அவன் சிந்திக்கவில்லை ஏனென்றால் அவன் வேலையை விடுவதற்கு காரணம் இவர்கள் தன்னை ஏளனமாக பேசியதற்காக இல்லை என நினைத்தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கர்ன்னு எனக்கு தெரியும் உங்களால இந்த கம்பெனி இன்னும் பெருசாக வளரணும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன் உங்களை ரா செய்யும் அவன் எண்ணத்தை மாற்ற முயற்சித்தது ஹரிஷிற்கு இப்போது பணம் ஒரு பொருட் அல்ல ஆனால் சக ஊழியர்கள் பேசிய பேச்சினால் அவர்களுக்கு தலைமை தாங்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் நினைத்தான் அப்போது பிரியாவிற்கு திடீரென்று ஒரு போன் வந்தது அதை எடுத்து அவள் பேச தொடங்கினாள் அது பிரியாவின் நிறுவனத்திற்கு முதலீடு செய்யவிருக்கும் இன்வெஸ்டர் பிரபுவின் அசிஸ்டன்ட் விக்னேஷ் பிரியா போனை எடுத்து பேசினாள் ஹலோ விக்னேஷ் சொல்லுங்க பிரபு சார் இன்னைக்கு உங்களை பார்க்க ஆபீஸ் வரலாமான்னு கேட்டாரு ஓ எஸ் கண்டிப்பா வர சொல்லுங்க நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் என்று கூறி போனை வைத்துவிட்டு ஹரிஷை பார்த்தாள் பிரியா ஹரிஷிற்கான புரமோஷன் ஆஃபரை பற்றி சொன்னதும் ஹரிஷ் அதை பற்றிய யோசனையில் இருந்தான் தான் செல்வந்தரான குடும்பத்தில் பிறக்காமல் சாதாரண குடும்பத்தில் பிறந்து நேற்று வரை வாழ்ந்த சாதாரண வாழ்க்கையே வாழ்ந்திருந்தால் இன்று இது என் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளாக இருந்திருக்கும் சாதாரண ஊழியனாக இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து இன்று பிளானிங் டிபார்ட்மெண்டின் இயக்குனராக வாய்ப்பு வருவதற்கு காரணம் தன் கடின உழைப்பு மட்டுமே தன்னால் தன் காதலில் நினைக்கும் வாழ்க்கையை கூட தர முடியவில்லை என்ற சோகத்தில் இருந்தார் ஹரீஷ் ஆனால் இன்று தன் கடின உழைப்பால் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இதுபோல் கம்பெனியை ஆரம்பிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை இந்த வாய்ப்பு அவனுக்கு தந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் தன் ஸ்ரீ கல்யாண் குரூப் ஆஃப் கம்பெனியின் தன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரை போலவும் ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும் என்ற புது நம்பிக்கை அவனுக்குள் பிறந்தது வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு புது பாடங்களை கற்றுத்தரும் ஹரிஷிற்கு இந்த வாய்ப்பு வாழ்க்கையின் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னால் தனித்து நிற்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை கொடுத்தது இதுவே ஸ்ரீ கல்யாண் குரூப் ஆப் கம்பெனி குடும்பத்தாரின் முக்கிய நோக்கமாகவும் இருந்தது இருபத்தி நான்கு வயதில்தான் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் புரிந்து தனக்கான பாதையை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது அதனாலேயே அவர்கள் சந்ததியார்கள் இருபத்தி நான்கு வயது வரை சாதாரண வாழ்க்கையை மட்டுமே வாழ வேண்டும் எனவும் பின் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கான பரிசை அவர்கள் அடைவார்கள் எனவும் உயிர் எழுதப்பட்டது அதன்படியே இதுநாள் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஹரீஷ் தன் தன்னம்பிக்கை பற்றிய நீண்ட நேர யோசனையில் இருந்தான் பிரியாவிற்கு ஹரிஷை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது ஹரிஷிற்கு இது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு இதை கேட்டு அவன் ஆச்சரியத்தில் சந்தோஷ கடலில் நீந்துவான் என்றெல்லாம் பிரியா நினைத்தாள் ஆனால் ஹரிஷின் முகத்தில் இருக்கும் அந்த யோசனை பிரியாவை சற்று ஆச்சரியத்தில் அழுத்தியது ஹரீஷ் உங்களுக்கும் அக்ஷயாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் நம்ம கம்பெனியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சில பேர் வாழ்க்கையில சந்தோஷம்தான் முக்கியம் காசு முக்கியம் இல்ல அப்படின்னு சம்பாரிச்சத வீக்கெண்ட் பார்ட்டின்னு செலவு பண்றாங்க அத தப்புன்னு நான் சொல்ல வரலா சேவிங்ஸ் நினைக்கிறது ஹார்ட் ஒர்க் பண்றவரை என் கம்பெனில சும்மாவே உக்கார வச்சிட்டு இருக்கிற எனக்கு பிடிக்கல அவங்க திறமைக்கான வாய்ப்பும் அதுக்கான ஊதியமும் கொடுக்கறதுல நான் தெளிவா இருப்பேன் வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன் என்று ஹரிஷின் உழைப்பை பற்றி பிரியா கூறினாள் நேத்து என்ன அக்ஷய வேணான்னு தூக்கி போட்டு போனா நினைக்காதீங்க ஹரீஷ் என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் உங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த கம்பெனிக்கான வளர்ச்சிக்கு உதவும் பெரிய நம்பிக்கை இருக்கு அதனாலதான் இந்த வேலையை சாதாரணமா யாராலையும் செய்ய முடியாது கம்பெனி அடுத்தடுத்து என்னென்ன எடுக்கணும் டேட் ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் கடுமையாகவும் நேர்மையாகவும் சின்சியராக ஒர்க் பண்ற மாதிரி நம்ம ஆஃபீஸ்ல யாரையுமே எனக்கு தெரியல அதனால தான் இந்த வேக்கன்சி ரொம்ப நாளாகவே இருந்துச்சு நான் உடனே இந்த வேலையை உங்களுக்கு தூக்கி கொடுத்துடல ரொம்ப நாளாக உங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களோட ஹார்ட் ஒர்க் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு உங்களால இந்த வேலையை செய்ய முடியும்னு எனக்கு தோணுச்சு அண்ட் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு அபவுட் யுவர் பர்சனல் லைஃப் அக்ஷயா உங்களை வேண்டாம் விக்னேஷ் என்று தன் மனதில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் ஹரிஷிடம் பிரியா கூறினாள் விக்னேஷ் நிதி இயக்குநராக இருப்பதால் இந்த விஷயம் பிரியாவுக்கு தெரிந்திருப்பதில் ஆச்சரியம் என ஹரீஷ் நினைத்தான் ஆனால் பிரியா தன் மீது இவ்வளவு நம்பிக்கையும் தன் வாழ்க்கையில் தன் எதிர்காலத்தின் மீது இவ்வளவு அக்கறையும் வைத்திருப்பதை தன் நலனை பற்றி சிந்திக்கவும் சிலர் இருக்கிறார்கள் என நினைத்து ஹரீஷ் மகிழ்ந்தான் வச்சு எனக்கு என்னோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச கிஃப்டா நினைக்கிறேன் ஆனா நான் இப்ப இந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் வந்தேன் இந்த வேலை நான் ரிசைன் பண்றேன் என்று சொன்னதும் பிரியா திகைத்து போனாள் இது ஹரீஷிற்கு லைஃப் டைம் சர்பிரைஸ் ஆக இருக்கும் என நினைத்தாள் ஆனால் ஹரீஷ் கூறிய பதில் பிரியாவிற்கு தான் சர்பிரைஸாக இருந்தது ஹரீஷ் நீங்க இந்த வேலையை பண்றதுக்கு எந்த ரீசனும் என்று பிரியா கேட்டாள் ஹரீஷ் ஏதோ சொல்ல வருவதற்குள் பிரியாவின் போன் அடித்தது போனை எடுத்து பார்த்ததும் சற்று வேகமாக ஜன்னலோரம் சென்று பேசினாள் பின் திலீப் சார் சாரி நீங்க விளையாடுறதுக்கான டைம் இது இல்ல பிளீஸ் என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க என்று பிரியா போனில் பேசிக் ஹரிஷ் அவளை கவனித்தான் திலீப் சார் தேவையான பினான்ஸ் இப்ப இல்லையே அதுவும் இல்லாம நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அபிஷியலா அக்ரிமெண்ட்ல எதுவும் சைன் பண்ணி தரல உங்களுக்கு பண்றேன்னு சொல்லி இருந்தேன் இப்ப பண்ண முடியல சாரி பிரியா என்று திலீப் பதில் கூறினார் உண்மையிலேயே திலீப்பிடம் இன்வெஸ்ட் செய்ய போதுமான நிதி இருந்தது ஆனால் திலீப் பிரியாவின் மீது நீண்ட நாட்களாக ஒரு மோகம் கொண்டிருந்தார் ஒரு பெரிய நிதியை தருவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கொடுக்காமல் போனால் அவள் தன்னைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் அதனால் அவளை தன் வலையில் சிக்க வைக்கலாம் என்று நினைத்து திலீப் இந்த திட்டத்தை போட்டிருந்தார் பிரியாவின் அழகை கண்டு யாராக இருந்தாலும் அவளை அடைய வேண்டும் என்று எண்ணம் தோன்றும் திலீப்பிற்கு அவ்வாறு தோன்றியது ஆச்சரியம் இல்லை ஆனால் இப்போது கடைசி நேரத்தில் தான் என்ன செய்யப்போகிறோம் என்ற எண்ணம் பிரியாவிற்கு பதட்டத்தை உண்டு பண்ணியது சார் நீங்க என்கிட்ட இன்வெஸ்ட் பண்றேன்னு அஷூரிட்டி கொடுத்திருந்தீங்க இப்ப மாத்தி பேசினா அது தப்பு சார் நீங்க கண்டிப்பா என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் ஹலோ திலீப் சார் ஹலோ பிரியா பேசிக் கொண்டிருக்கும் போதே திலீப் போனை கட் செய்தான் பிரியா கோபத்தில் போனை கீழே வீசி எரிந்தாள் அடுத்து என்ன செய்யப்போகிறோம் என பெரும் குழப்பத்திற்கு உண்டானாள் ஹரீஷ் அவளை வியப்பாக பார்த்தான் அவள் சட்டன நினைவுக்கு வந்தவளாய் கீழே இருந்து தன் போனை எடுத்தாள் போன் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை போனை பார்த்து மீண்டும் திலீப்பை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தாள் கால் போய்கொண்டே இருந்தது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்தது பிரியா பதட்டத்துடன் சிறிது நேர யோசனைக்கு பின் ஹரீஷ் நீ எங்கேயும் இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன் நான் வரவைக்கு எங்கேயும் போயிடாதீங்க என்று சொல்லி அவசரமாக அந்த அறையில் இருந்து ஓடினாள் ஹரீஷிற்கு பிரியாவை நடத்த எந்த குழப்பத்தையும் உண்டாக்கவில்லை ஹரீஷ் ஏற்கனவே இதை பற்றி அறிந்திருந்தான் நிறுவனத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்காக வெளியில் இருந்து நிதி வாங்குவதை பற்றி அவனுக்கு தெரிந்திருந்தது முதலீடு செய்ய இருந்தார் திலீபிற்கு இருக்கும் பின் எண்ணத்தை பற்றி ஹரீஷ் முன்பே யூகித்திருந்தான் பிரியா மிகவும் அழகான பெண்ணாக இருப்பதால் திலீப் இந்த காரியத்தை செய்தார் பிரியாவையும் அவளுடைய துணிச்சலையும் அவள் தன் மீது கொண்டிருந்த அக்கறையையும் பற்றி ஹரிஷ் நீண்ட யோசித்தான் பின் ஹரீஷ் ஒரு முடிவை எடுத்தான் ஹரீஷ் தன் பணக்கார விளையாட்டின் முதல் மூவை தொடங்கி தொடங்கிவிட்டான் இனிதான் தலைவனின் ஆட்டம் ஆரம்பமாக போகிறது இந்த நிறுவனத்தில் ஹரீஷ் முதலீடு செய்யப் போகிறான் ஹரீஷின் இந்த முடிவு பிரியாவின் நிறுவனத்திற்காக இல்லாமல் பிரியாவின் மீதான அன்பின் காரணமாகவே இருந்தது தன்னுடைய உலக வங்கி அக்கவுண்டில் அவனிடம் இப்போது பத்து கோடி இருந்ததால் இந்த முடிவை எடுத்தான் பின் இதை பற்றி பிரியாவிடம் கூறுவதற்காக அவளை பின்தொடர்ந்தான்